கத்தருடைய பரிசு நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த அருமையான காலவேளைக்காக கத்தருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன் இந்த பரிசுத்த நாளிலும் ஐக்கிய ஆராதனையாக புதிய இரு கூடி வந்து கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள இறைவன் நம்ம எல்லாருக்கும் கிருவை தெரிவதற்காக கத்திற்கு சோத்திரம் செலுத்துகிறேன் இந்த வேளையிலும் நாம் தியானிக்கும்படியாக எழுதின சுவிசேஷம் ஒாவது அதிகாரம்ன சுசேஷம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி வாக்கம் அவர் பெரியவராக இருப்பார் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் கத்ராங்கி தேவன் அவருடைய பிதாமாகிய தாமீரின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று எழுதியிருக்கிறது நம்முடைய கத்திராங்கி ஏசு கருசுவை குறித்து அறிவிக்கப்பட்டதான ஜீவ வார்த்தைகளாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து அவர் பிறப்பிக்கப்பட்ட பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அவர் மனிதராக பிறந்த போதிலும் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை குறித்து அறிவித்ததான இந்த வாக்கியம் அவர் பெரியவராக இருப்பார் இயேசுவானவர் பெரியவராக இருப்பார் என்று இதில் எழுதியிருக்கிறது கத்திரி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நம்முடைய கத்ரா கிறிஸ்து பெரியவராக இருப்பார் அவர் பெரியவராக இருக்கிறார் கத்தடி நாமத்துக்கு சோத்திரம் யோமான் ஸ்நானகன் அவரை குறித்து சொல்லும் பொழுது எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார் அவர் என்னும் பெரியவர் அவிழ்ப்பதற்கு கூட நான் பார்க்கிறவன் அல்ல என்று சொன்னார் கத்துடி பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் நம்முடைய கத்ரா சொன்னார் யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று பிறப்பிக்கப்பட்ட மனிதர் எல்லாரிலும் இயேசுவானவர் பெரியவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கத்தெடுக்கலாம் சோத்திரம் செலுத்துவமாக கத்துடைய பரிசுத்த பெரியவர் என்று சொல்லும் பொழுது ராஜரீகத்திலேயோ அல்லது ஞானத்திலேயோ அல்லது பற்பல காரியங்களிலும் அவர் பெரியவராக இருப்பார் என்பது மாத்திரம் அல்ல அவருடைய குணாதிசயங்களை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது அவர் உண்மையிலேயே ரொம்ப பெரியவர் என்பதை அவருடைய குணநலங்கள் நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறார் கத்தடு பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் பெரியவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய தரப்புனாகி இயேசு கிருசனுடைய மாதிரியை கற்று அதை பின்பற்ற வேண்டுவது அவசியமான காரியம் அவர் பெரியவராக இருப்பார் பற்பல குணாதிசயங்களிலே தெய்வீக காரியங்களிலே அவர் எல்லாரைக் காட்டிலும் பெரியவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கத்திருக்கிறான் சோத்திரம் செலுத்துவமாக இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது சகோதரர் எல்லாரையும் காட்டிலும் அவரை அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் எல்லாருக்கும் அபிஷேகத்தை காட்டிலும் நம்முடைய கத்தராய் இயேசு அபிஷேகம் அது பெருசாக இருக்கிறது பெரிதாக இருக்கிறது அவர் எல்லாரிலும் முதற் காணப்படுகிறார் கத்தரி பரசுத்த ராமத்துக்கு சோத்திரம் தெய்வம் நம்ம எதற்காக தெரிந்தெடுத்தார் எதற்காக முன்வைத்தார் எதற்காக அழைத்தார் என்றால் அநேக சகோதர்குள்ளே தமிழக குமாரன் முதற்வராக இருக்கும் பொருட்கள் ஒப்பாக மாற்றி அதிலே அவர் முதற் பேரானவராக இருக்கும்படியாக இறைவன் நம்மை முன்கொடித்திருக்கிறார் நம்மை அழைத்திருக்கிறார் நம்மை தெரிந்திருக்கிறார் கதிரி பரிசுத்தாமத்துக்கு சோகுவானவர் பற்பல காரியங்களிலும் பெரியோராக இருக்கிறார் மற்ற மனிதர்களுடைய அல்லது விசுவாசிகள் அல்லது சீசர்கள் அல்லது தேவ ஜனங்கள் இவர்களுடைய அபிப்பிராயத்திற்கும் இவர்களுடைய எண்ணங்களுக்கும் மேலாக அவர் பெரியவராக இருக்கிறார் என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள தூயாவியானவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக கத்திரி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் ஏசு கிரிசுவுக்கு பன்னிரண்டு வயதான சமயத்திலே அவர் தேவாலயத்திலே கடந்து சென்றார் தேவாலயத்திலே அவர் அங்கே உள்ள ஆசாரியர்களோட வேதபாரர்களோடு கூட உட்கார்ந்து அவர் வேத வாக்கியங்களை குறித்து பேசி எல்லாரையும் ஆச்சரியத்தில் அமர்த்தினார் கத்திரி பரசுத்தராமத்துக்கு ரெண்டாவது அதிகாரம் நாப்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது வாசிக்கலாம் லூக்காளர் சுவிசேஷம் அவர் சாய்தவுப்பன் அவர் ஏதாவது திருவிழாவுக்கு தேவாலயத்துக்கு வந்திருந்தார்கள் வந்திருந்த இடத்திலே அவருடைய பெற்றோர்கள் இவர் கூட்டத்தோடு கூட இருப்பார் சொந்தக்காரன் கூட இருப்பார் என்று அவரை விட்டு விட்டு பிரயாணம் போய்விட்டார்கள் ரொம்ப தூரம் போன பின்பு பார்த்தார்கள் இயேசு கிறிஸ்துவை காணவில்லை அவர் எங்கே போனார் என்ன ஆயிற்று என்று அவரை தேடிக்கொண்டு அவருக்கு மூன்று நாளைக்கு பின்பு அவரை தேவாலயத்தில் வந்து பார்த்தார்கள் அவர் தேவாலயத்தில் போத நடுவில் உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை கண்டார்கள் அவர் தேவாலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறதையும் போதகர்கள் நடுவில் அவரோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பதையும் போதகர்களிடத்திலே பல விதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருப்பதையும் கண்டார்கள் பனிரெண்டு வயது இப்படி இருக்கிறார் என்பதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களையும் குறித்து கிரமித்தார்கள் சாய்தோப்பன்மாரும் கண்டு என்ன இந்த வயசுல இப்படி போய் உட்கார்ந்து இருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டார்கள் மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தார் இதோவும் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றார் அதற்கு அவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது அறியீர்களா என்றார் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது அறியீர்களா அப்படியே பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக யேசுவானவர் இந்த உலகத்தில் பிறந்த அவர் மரியாளுடைய குமாரனாக இருந்தார் யோசேப்பு என்பவருடைய குமாரன் எனப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்த பிள்ளையாக அவர் ஒரு மனிதனை போலத்தான் இந்த உலகத்திலேயே அவர் வளர்ந்தார் அப்படி அவர் வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார் கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளே நாம் எல்லாரும் இந்த உலகத்திலே தாய்தோப்புமாருக்கு பிறந்து அவர்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் தேவனுக்கென்று தேவ ஜனமாக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ாமத்துக்கு சோத்திரம் ஒருவருக்கு தண்ணீர் தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்கிறோம் என்றால் ஒரு டம்ளர்ல எடுத்து அந்த தண்ணீரை கொடுப்போம் அந்த தண்ணீரை எடுப்பதற்கு அல்லது குடிப்பதற்கு அந்த டம்ளர் மிகவும் அவசியமாக இருக்கிறது அது ஒரு பாத்திரமாக இருக்கிறது ஆனால் இந்த பாத்திரம் முக்கியமல்ல தண்ணீரே மிகவும் முக்கியமாக இருக்கிறது சாதத்திற்கு தண்ணீர் குடித்தவுடனே அந்த பாத்திரத்தை நன்றியோடு கூட திருப்பி கொடுத்து விடுவார்கள் கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அந்த பாத்திரத்தையும் சேர்த்து அப்படியே சாப்பிட்டு விடுவது கிடையாது ஆனால் பாத்திரம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அந்த பாத்திரம் இல்லாதபடிக்கு நாம் ஒழுங்கால முறையிலே தண்ணீர் கொடுக்கவும் முடியாது வாங்கி குடிக்கவும் முடியாது கட்டுரை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதே போல தகுப்பனாக எண்ணப்பட்டது என்று அறியீர்களா கட்டுரை பரிசு ராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளில் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறதான நாம் நமக்கு தாய் தோப்பன் சகோதரிகள் உண்டு ஆனால் நாமோ அவர்களோடு கூட ஐக்கியப்படுகிறவர்கள் அல்ல நாம தெய்வத்திற்குரியவர்களாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற மனப்பான்மையை நம்மிடத்தில் உருவாக்க வேண்டும் கத்திர பசுத்தராமத்துக்கு சோத்திரம் தாயுமார அவசியம் சகோதர சகோதரிகள் இருக்க வேண்டுவது அவசியம் பாசம் பற்றுதல் அன்பு நேசம் இவைகளெல்லாம் இருக்க வேண்டுவது அவசியம் ஆனால் இவர்களுக்கு உரியவர்கள் அல்ல நாம் தெய்வத்திற்கு உரியவர்கள் நாம் பிரிந்த நிலையிலே மனதிலே நாம் பிரிந்த நிலையிலே இருக்க வேண்டுவது அவசியம் பற்றுதலையும் பாசத்தையும் பிணைப்பு சிக்கிக்கொண்டு தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே உசா உதாசீனப்படுத்தி தேவனுக்கு அடுத்த காரியங்களை சாதாரணமாக மதித்து விடக்கூடாது அதுவே பிரதானமான காரியம் என்பதை இந்த வேளையில நாம் அறிய வேண்டும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கென்றுதான் சிருஷ்டிக்கப்படுகிறான் அவர் தம்முடைய நாமத்தின் மைவிக்கென்று நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது அவருடைய மகிமைக்கு என்று தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை மனித சமுதாயம் இன்றைக்கு மறந்து போய்விட்டது மனிதர்கள் தங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள் தெய்வத்தை தேடவில்லை தெய்வத்திற்கு பெரியமாக இருக்கவில்லை எதற்காக நாம் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டோம் என்கிற நோக்கமற்றவர்களாக அறிவற்றவர்களாக இருக்கிற ஏராளமான மனிதர்களை காண்கிறோம் கணி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நாமும் அந்த அஞ்ஞானிகளை போல நடந்து நமக்கு நன்றாக தெரியும் நாம் தெய்வத்தால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் தேவ இருக்கிறோம் தெய்வத்தால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது நமக்கு வீடு அங்கே இருக்கிறது அங்கே போகும்படியாக நாம் வாங்கியோடு கூட இருக்கிறோம் என்று நமக்கு நன்றாக தெரியும் ஆனபடினால் இந்த உலகத்திலே உள்ளதான இனஜன பந்துக்கள் இவர்களோடு கூட நாம் சிக்கி நாம் தெய்வத்துக்கு அடுத்த காரியங்களிலே ஈடுபடுகிறதை தெய்வ கருத்து காரியங்களிலே சரியாக செய்கிறதிலே போர் போகக்கூடாது பின்தங்கி போகக்கூடாது என்பதை தேவ சன்னிதானத்தில் சொல்லி கொள்ளாசைப்படுகிறேன் கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக சகோதரர்களுடைய தாயாரும் அவரை பார்த்து அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வந்தார்கள் அவரோ திரளான ஜனங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணிக் அப்பொழுது இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது இப்பொழுது உன்னுடைய தாயாரும் சகோதரர்கள் உன்னிடத்தில் கண்டு பேச வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்ட போது இப்படி சொன்னார்த்திய பனிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வாக்கியம் பேச வேண்டும் என்று வெளியே இருக்க உங்களுடைய தாயாரும் உங்களுடைய சகோதரரும் பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றார் வாசிங்க தமிழத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக என் தாயார் யார் சகோதரர் யார் என்று சொல்லி தமிழி கையில் தமது சீசர்களுக்கு நேரே நீட்டி இதோ என் தாயும் இதோ என் சகோதரர்களும் என்று இயேசுக்கரசின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரன் சகோதரியுமாக இருக்கிறார் என்றார் கத்திரி பரசுத்தராமத்துக்கு சோதரம் உண்டாவதாக தன்னுடைய சகோதரர்கள் சகோதரார் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள்தான் எனக்கு சகோதரர் கத்திரு பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் நான் தேவசித்தின்படி செய்கிறவர்களாக இருந்தால் நம்மோடு கூட யார் தேவசித்தம் செய்கிறார்களோ அவர்கள் தான் நமக்கு சகோதரர் நமக்கு சகோதரி நமக்கு தாய் தா எல்லாம் கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரமும் இந்த அறிவு நமக்கு உருவாக்க வேண்டுவது அவசியம் கத்திரி பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் ஏசுவானவர் ரொம்ப பெரியவராக இருக்கிறார் அவர் மற்றவர்கள் எல்லாரும் ஐயோ இந்த பையன் தேவாலயத்தில் விளையாடி கொண்டு அல்லது நம்ம வர வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்த்தார்கள் அவர் வேறுபட்ட நிலையிலே இருந்தார் நான் உங்களுக்குரியவர் அல்ல நான் இருக்கிறேன் நான் பிதாவுக்கு எடுத்த காரியங்களே செய்ய வேண்டுவதாக இருக்கிறது என்று அவர் தன்னை தனிப்படுத்தி காண்பித்தார் தேவனுடைய பிள்ளைகளே இந்த பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உங்களை வேறுபடுத்தி காண்பிக்க அவசியம் நான் தேவனுடைய உங்களுக்கு ஏற்ற காரியங்களை நான் செய்ய முடியாது நான் வேறுபட்டவன் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று நீங்கள் உங்களை செய்ய வேண்டுவதாக இருக்கிறது இந்த அறிக்கையை அநேக தெய்யாதபடியினால் உலகத்தின் மக்களோடு கூட சிக்கொண்டு அவர்கள் போகிற வழியிலே இழுக்கப்பட்டு போய் விடுகிறார்கள் அப்படி ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகள் இழுக்கப்படக்கூடாது இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்றால் இது ஒரு நாடக மேடை போல் காணப்படுகிறது ஒரு நாடக மேடையிலே பாருங்கள் ஒரு ராஜா ஒருவர் உட்கார்ந்து ராணி ஒருவர் அம்மா உட்கார்ந்து இருக்கும் சேவர்கள் இருப்பார்கள் மந்திரிகள் இருப்பார்கள் எல்லாம் இருப்பார்கள் அந்த நாடகத்தில் மந்திரிங்க வா என்ற உடனே ஓடி வருவார் வந்து வணக்கம் செலுத்துவார் கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அந்த நாடகம் முடிந்த பின்பு ராஜாவும் கிடையாது மந்திரியும் கம்பீரத்தோடு கூட அவர் ராஜாவை போல் தன்னை காண்பிக்கிற ஒரு நடிகனும் ராஜா அழைத்தவுடனே பணிவாய் வந்து நிற்கிற ஒரு மந்திரியும் இவர்கள் தன்னுடைய பாத்திரத்தை சரியாய் செய்வார்களானால் மெச்சிக்கொள்ளப்படுவார்கள் அடைக்கும் பொழுது மந்திரி தன்னுடைய பணிவை சரியான முறையில் காண்பிக்காது போவானால் அவன் சரியான முறையில் நடிக்கவில்லை என்று அர்த்தம் கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் நாடகம் முடிந்த பின்பு ஒவ்வொருவரும் அவரவர்களிடத்திற்கு போய்விடுகிறார்கள் அதற்கு அப்புறமாக ராஜாவும் இல்லை மந்திரவாதியும் இருக்கிற நாட்கள் வரைக்கும் சகோதரன் சகோதரி இப்படி பலவிதமான பிணைப்புகளும் உறவுகளும் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் உண்டு உலகத்திற்கு விட்டு கடந்து செல்லும் பொழுது அல்லது நாம் மறித்தாலோ அல்லது மறுபமாறாலோ அல்லது எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டாலோ அப்புறம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய தூதர்களுக்கு ஒப்பாக இருப்போம் என்று எழுதியிருக்கிறது கத்திர பசுத்தராமத்துக்கு சோத்திரம் தேவ ஜனம் நம்முடைய இந்திய காலத்தில் உள்ள காரியத்தை நன்றாக மனதிலே வைத்து இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சன்னிதானத்தில் ஆசைப்படுகிறேன் என்ற திருமணத்திற்கு சென்றிருந்தார் வீட்டில் திராட்சி ரசம் குறைபொட்டு போயிற்று அவருடைய தாயார் வந்து மகனை திராட்சியரசம் குறைபொட்டு போயிற்று என்று சொன்ன உடனே பார்த்து சரியே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை நான் தெய்வ காரியங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் நீ என்னிடத்தில் வந்து உனக்கும் எனக்கும் என்ன இருக்கிறது என்று ஏசுவானுவர் அந்த அம்மாவை அப்புறப்படுத்தி விட்டார் தப்பு சொத்து என் இன்னும் வரவில்லை என் வேலையிலே நான் திரிய நடப்பித்தேன் உனக்கும் எனக்கும் என்ன இந்த பிரகாரம் தன்னை வேறுபடுத்தி காண்பித்தார் மனிதனாக இருந்த போதிலும் மரியாவுடைய வயிற்றில பிறந்தவராக இருந்த போதிலும் அவர் தன்னை வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்து காண்பித்தார் என்பதை நாம் அறிய வேண்டும் கத்திரி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்தப்படி நம்முடைய உள்ளத்திலே நாம் வேறுபட்டவர்கள் நாம் வித்தியாசமானவர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் நாம் தேவனுடைய சந்ததி நமக்கு தேசம் வேறு நம்முடைய பாசை வேறு நம்முடைய இனஜன பந்துக்கள் வேறு என்கிறதான அறிவு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதை கத்துணி சன்னிதானத்தில் சொல்லிக் கொள்ளாசைப்படுகிறேன் கத்துணி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மகனாக இருந்தபடினால் அவர் தன்னுடைய தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் சரியாக அவர் செய்தார் கடைசி வேளையிலே அவருடைய மரணம் சம்பவிக்க போகிறது என்று அறிந்த அவர் இப்படி தன்னுடைய தாயை தன்னுடைய சீசன் இடத்திலே கட்டளை கொடுக்கிறார் இது தாயே என்று யான் அதிகாரம் ஏழு யோகா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அன்பா என்று கண்டு மகன் என்றார் சிறிய அதோ மகன் அதோ தாய் என்றால் கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தன்னுடைய காலம் முடிவடைய போகிறது தன்னுடைய தாய் நிரூபாக்கியவதியாக போய்விடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய கடமையை சரியாக செய்கிறார் நம்முடைய கத்ரா எல்லாவற்றும் வேறுபுரிக்கப்பட்டவர்களாக தனித்தன்மை கடமையை நாம் சரியாக செய்ய வேண்டுவதாக இருக்கிறது கத்திர நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒரு மகன் இருந்தால் அவன் தாய் தாத்தனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய வேண்டும் ஒரு சகோதரன் தான் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய வேண்டும் ஒருவேளை ஆள் தன்னுடைய எஜமானுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய வேண்டும் கத்திரி பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இதில் அநேக தவறி போகும் பொழுது கத்தொடி ஆவியானவர்களே வருத்தப்படுகிறார் இயேசுவானவர் நமக்கு முன் வைத்து இருக்கிறார் கனம் புவாக என்று கட்ட உன் ஆயிசு நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக இதுவே வாக்கு தத்துவம் உள்ள முதலாம் கற்பனை என்று எழுதியிருக்கிறது அதுபடினால் ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமையை சரியாய் செய்ய வேண்டும் மான்சீக சம்பந்தப்பட்ட மனிதர்களுக்கு உறவினர்களுக்கு மான்சீகமாக நாம் செய்ய வேண்டிய கடமையை சரியாய் செய்ய வேண்டும் ஆனால் நம்முடைய உள்ளத்திலோ நாம் தெய்வத்திற்குரியவர்கள் நாம் வேறுபறிக்கப்பட்டவர்கள் என்கிற உயரிய மனப்பான்மையோடு கூட நடந்து கொள்ள வேண்டுவது அவசியம் நம்முடைய கற்றனாய் ஏசு கரிசு முன் இருக்கிறார் கற்றுரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் ஐ காலத்திலே தனப்பனையும் தாயும் தள்ளாட விட்டு விட்டு வாழக்கூடிய உலகம் எது இந்த உலகத்தை போல நாம் ஜீவிக்க கூடாது ஏசு கரிசு காண்பித்த மாதிரி தான் சரியான மாதிரி வயோதிப காலத்திலே தாழ்வு தாயையோ யாரும் அசட்டை பண்ணக்கூடாது அறிவு இருக்க கூடாது உதறி தள்ளிவிடக் கூடாது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய வேண்டும் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நாள் அந்த நிலையை அடைவோம் அவர்கள் போற பாதையிலேதான் நாமும் போகிறோம் என்கிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும் ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகளேசு நமக்கு காண்பித்திருக்கிற பிரகாரம் உலகத்தில் உள்ள இனஜன பந்துக்களுக்கு உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்கள் கடமைக்கு மிஞ்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது கடமையை செய்யாது போவார்களானால் குற்றவாளிகளாக எண்ணப்படுவார்கள் கத்திர கிராமத்துக்கு உண்டாவதாக இயேசுவானவர் அவர் தெரியவராக இருக்கிறார் மனிதர்களுக்கு ஒரு விதமாக தோன்றுகிறது ஆனால் அவருக்கு வித்தியாசமான நிலைமையிலே அவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கத்திருக்கலாம் சோத்திரம் செலுத்துவமாக கத்திருப்பார் சுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அடுத்தபடியாக மத்திய எழுதின சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் முப்பதுல இருந்து வாசிக்கிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் முப்பதாவது வாக்கியத்துல இருந்து உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் வழியே வருகிறார் ஆண்ட தாவியுமாரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமாய் கூப்பிட்டார்கள்ருக்கும்படி ஜனங்கள் அகற்றினார்கள் அவர்கள் தாவீதியின் குமாரமே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள் கத்திர பரசுத்தராமத்துக்கு அவர்கள் கூப்பிடுவதை தடை செய்தார்கள் அவர்கள் இயேசுவானவர் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போய்கொண்டு இருக்கிறார்கள் இந்த வழியருகே உட்கார்ந்து இருக்கிற ரெண்டு பேர் அவர் வழியருகே குருடர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்றால் மிகவும் சரித்தர்களாக இருக்கலாம் அல்லது பிச்சைக்காரர்களாக இருக்கலாம் அவர்கள் கேள்விப்பட்ட உடனே அதில் கல்வி அறிவற்றவர்களாக இருக்கலாம் அவர்கள் ஏ பேசாதீர்கள் சொன்ன தாவீதியின் குமாரே இறங்கும் என்று ஊக்க ஆரம்பித்து அந்த அளவுக்கு அவர்களுடைய மனப்பான்மை இருந்தது அதான் ரொம்ப டீசெண்டான நிலையிலே அவர்கள் இல்லை அவர்களுடைய ஜனங்கள் அவர்கள் கூப்பிடுவது சரியாக ஜனங்களுக்கு தெரியவில்லை ஆனால் ஏசு கிருசுவோ அவர்களை நோக்கி பார்த்தார் இயேசு நின்று அவர்களை தமிழத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார் அவர்கள் ஆண்டோரை எங்களை கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வையடைந்தவருக்கு பின்னாக சென்றார் கத்தடி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இயேசு மிகவும் பெரியவராக இருக்கிறார் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் இந்த மனப்பான்மை நம்முடைய தெய்வத்தின் இடத்திலே காணப்படவில்லை மனிதர்கள் இப்படி கூக்கிடுவது தவறாக மற்றவர்களுக்கும் சீசர்களுக்கும் தெரிந்தது ஆனால் இயேசு மிகவும் பெரியவராக இருக்கிறபடினால் அவர்கள் அவர்களை ஒதுக்கிவிடவில்லை நின்று அவர்களுடைய சத்தத்திற்கும் செவி கொடுத்தார் என்று அறிகிறோம் கத்திரி பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் தெய்வத்தினுடைய பிள்ளைகளே உலகத்திலே ஒவ்வொரு ஒவ்வொரு விதத்திலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐஸ்வர்யவான ஒருவரை மத்தியாக வைத்திருக்கிறார் ஒருவனை தேதையாக வைத்திருக்கிறார் ஒருவனை பரசாலியாக வைத்திருக்கிறார் ஒருவனை பலவீனனாக வைத்திருக்கிறார் ஒருவனை அழகாக வைத்திருக்கிறார் ஒருவனை அங்கவீனம் உள்ளவனாக வைத்திருக்கிறார் சோத்திரம் உண்டாவதாக நம்மை இறைவன் ஒரு நல்ல நிலையில் வைத்திருக்கிறார் என்றால் கற்றலுக்கு நாம் சோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்த வேண்டும் அதற்காக மற்ற நிலையில் இருக்கிறவர்களை ஒருபோதும் அற்பமாய் எண்ணி விடக்கூடாது அசட்டை பண்ணிவிடக்கூடாது துரத்தி விடக்கூடாது அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே நாம் வந்த நிலைக்கு மாறி விடுவதற்கு எவ்வளவு காலமாகும் பணக்காரனாயிருக்கிறோம் திடீரென்று தருத்தனாய் போய்விட முடியும் பலசாலியாக இருக்கிறோம் திடீரென்று வியாதிப்பட்டு பலவீனனாய் போய்விட முடியும் பைத்திய அறிவு அறிவு படைத்தவன் பைத்தியக்காரனாகி போய்விட முடியும் யாருக்கும் எந்த நிலையில் எந்த சமயத்திலும் சம்பவிக்கலாம் அல்லவா எண்ணுகிறார் இருக்குமானால் நாம் மிகவும் சின்னவர்களாக இருக்கிறோம் என்று அர்த்தம் கத்திரி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் ஏழையாக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இயேசு அவர்கள் மேல் மனதூறுகிறவர்களாக இருக்கிறார் இயேசு மனதூறுகிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் என்ன கடினமாக இருந்தால் எப்படி கத்திரி பசுத்த நாமத்துக்கு சோத்திரம் ஒவ்வொருவரும் ஐஸ்வர் இருமாப்படைந்து மற்றவர்களை காலிலே போட்டு மிதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளோ நம்முடைய மனதிலும் அப்படி சிந்தனை செய்யக்கூடாது ஏதோ தேவக்கிருவை நமக்கு கிடைத்திருக்கிறது எப்படி கிடைத்ததோ நமக்கு தெரியாது கத்திருந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் கத்திற்கு சோத்திரான் குருடனை செவிடனை நிந்திக்க கூடாது குருடனை வழிகப்பி பண்ணி போய்விடக் கூடாது என்று எழுதியிருக்கிறது கத்தடி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடினால் இயேசுவானவர் மிகவும் பெரியவராக இருந்தார் அவர் மற்றவர்களை சாதாரணமாக எண்ணி விடவில்லை அவருடைய பார்வையிலே எல்லாரும் சமமாகத்தான் மதிக்கப்பட்டார்கள் தெரியதாக அடுத்தபடியாக இருக்கும்போது ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தவுடனே அங்கே கூட நின்ற யோவானுக்கும் இரண்டு இடி முழக்கத்தின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறது கடுமையாய் கோபம் வந்தது அந்த ஒரு வாரத்தில் இருந்த அக்கினியை இறக்கி இவர்களை பட்சித்து விடுவோமா அவர்கள் மிகவும் ஆத்திரம் கொண்டு கேட்டார்கள் இயேசுவான நீங்கள் என்ன ஆகிய உடையவர்களாக இருக்கிறீர்கள் மனசு குமாரம் ரட்சிக்கிறதற்கு வந்தார் பட்சிக்கிறதற்கு வரவில்லை என்று அவர்களை கடிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறோம் சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டுல தெய்வீக குணாது தேவனுடைய பிள்ளைகள் தேவ லட்சணங்களை பெற்றுக் கொள்ள அவசியம் இயேசுவானவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார் இந்த யக்கோவுக்கும் இந்த யோவானுக்கும் பட்சிட்டு போடுவது நலமாக இருந்தது ஆனால் ஏசு கிருஷ்ண அவர்களை ரட்சிப்பது நலமாக இருந்தது தூக்காவது சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டுல இருந்து வாசிக்கலாம் இறக்கி நாங்கள் அழித்துவிடம் மனுஷகுமார் ஜீவனை அழிக்கிறது அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்திற்கு போனார்கள் அதன் பின்பு வேறொரு கிராமத்திற்கு போய்விட்டார்கள் அதாவது அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லை அழித்து விடுவோமா என்று எண்ணினார்கள் ஆனால் ஏசோ அப்படி எண்ணவில்லை போனால் போய்விடட்டோம் நாம ரட்சிக்கிற தையா வந்திருக்கோம் நாம பட்சிக்கிறதுக்கு வரவில்லை இதில் ஏற்றுக்கொள்ளாமட்ட நம்ம இன்னொரு இடத்திற்கு போவோம் என்று அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு போய்விட்டார் அருமையான தெய்வம் அவர் தெய்வம் அவர் நினைத்திருந்தால் ஒரு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாரும் எரிந்து சாம்பலாய் போயிருப்பார்கள் என்று அவசியம் நம்மை ஒருவர் அசட்டை பண்ணும் பொழுது ஒருவர் நம்மை வெறுக்கும் பொழுது ஒருவர் கடிந்து கொள்ளும் பொழுது ஒருவர் கசந்து கொள்ளும் பொழுது அவர்களை அழித்து விடுவோமா என்கிற எண்ணம் யாருக்கும் இருக்கவே கூடாது அவர்கள் அவர்கள் திருந்தினால் திருந்தட்டும் நாம் வேற வழியாக போவோம் என்று ஒரு இங்கி போவது சால கத்து பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டா இது தெய்வ குணாதிசயமாக இருக்கிறது மூக்கம் வைராக்கியம் கோபம் எரிச்சல் கசப்பு வெறுப்பு இவைகளெல்லாம் தேவனுடைய குணமல்ல இவைகள் பிசாசினால் உண்டானவைகள் என்று நிச்சயமாக எழுதியிருக்கிறது பிசாசுக்கடுத்த ஞானம் என்று எழுதியிருக்கிறது ஆனபடி இயேசுக்கு அடுத்த ஞானம் நமக்கு இருக்க வேண்டுமானால் நாம் அழித்து விட வேண்டும் அழிக்க அழிப்ப அழிக்கத்தான் கத்த நமக்கு வல்லமை என்று எண்ணாதபடிக்கு அவர்களை பிழைக்க வைக்க வேண்டும் ரட்சிக்க வைக்க வேண்டும் என்று நாம் முயற்சிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது இது தெய்வத்தினுடைய விட வேண்டும் என்று எத்தனிக்கிறது அது மிகவும் தவறு அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அவர்கள் திருந்த வேண்டும் அவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்றுதான் வேதத்தில் எழுதியிருக்கிறது சகோதரன் ஒருவன் பாவம் செய்யணி அவனுக்காக நீ செய்ய வேண்டுசியமே கிடையாது முழங்கால் போட்டு அவர்களுக்காக ஜபம் பண்ண ஆரம்பித்துவிட வேண்டும் எப்படி ஜமிக்க வேண்டும் அவர்களை ஒழுங்குபடுத்தும் புத்தியை கொள்ளும் பாதுகாப்பு செய்யும் விண்ணப்பம் உங்களுக்கு நல்மனம் உங்களோடு பொருந்து மனிதர்கள் விட்டுவிட்டு நடக்கிறபடியால் மேல் பகமை வெறுப்புக்கு மேல் வெறுப்பு கசப்புக்கு மேல் வேதனைகளும்ருத்தங்களும்டையவர்களாக இருந்து மற்றவர்கள் அழியக்கூடாது காக்கப்படாமல் எதிராளியாகவே இருக்கட்டுமே நமக்கு துரோகியாகவே இருக்கட்டுமே யாராக இருந்தாலும் சரி அவன் செத்து போய்விட வேண்டும் அழிய வேண்டும் என்று எண்ணாதபடிக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்ளும்படி ஊக்கமாக ஜெவம் பண்ண வேண்டும் கத்தாரர்களை மனம் நிறப்பும் அவர்களை சரி செய்யும் எனக்கு பாதுகாப்பு தாரும் என்று நீங்கள் விண்ணப்பிக்க ஆரம்பித்தால் உங்களுடைய சத்தனுடைய மனம் திருப்பமடைந்து வேர்வக்கமாக போய்விடுவார் உங்களுக்கு விரோதமாக வருகிற எந்த ஆயுதம் வாய்க்காதி போகும் என்று எழுதியிருக்கிறது கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடி அழிக்க வேண்டும் என்று சீசர்கள் விரும்பினார்கள் ஏசு கிறிஸ்துவோ அவர்களை விட்டு விலகி போனார் அவர்கள் ரச்சிக்கப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்பினார் என்று அறிந்து கத்திருக்கிறான் சோத்திரம் செலுத்துவோமாக கத்திரி பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவ நேரான ஒரு குணத்தை பாருங்கள் ஊக்காளதன சுவிசேஷம் இருபத்தி அதிகாரம் முப்பது நாலாவது வாக்கியம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வாக்கியம் பிடித்துக் கொண்டு சிறுவையில் அரைவதற்காக செல்லுகிறார்கள் முகத்திலே ஒருவன் அறைந்தான் கண்ணத்தை அதாவது காரி ஒருவன் முகத்திலே உமிழ்ந்தான் தலையிலே ஒருவன் கொட்டினான் பரியாசம் பண்ணினான் சவுக்கினால் அடித்தான் இழுத்துக் கொண்டு போகிறான் அவமானப்படுத்துகிறான் பற்பல விதமான தூசமான வார்த்தைகளை சொல்லுகிறான் கொண்டு போய் சிலுவையிலே அறையும்படியாக இழுத்துச் செல்கிறதான வேளையிலே இயேசு இப்படி சொல்லுகிறார் இதாவது இவர்களுக்கு மணி தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிவுள்ளவராக இருந்தார் இவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்திருந்தார் மன்னியும் ஒருமுறை வேண்டுதல் செய்து கொண்டிருந்தார் பிள்ளைகளை பிள்ளைகள் இப்படி நிலையை அடைய வேண்டும் என்று வன் விரும்புகிறார் ஏசு பெரியவர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் சத்துருக்களுக்கு விரோதமாக அவரை அழிய வேண்டும் என்று ஜபிக்காதபடி கேசுக்களை சிணிக்குங்கள் உங்களை ஜபம் பண்ணுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வரியுங்கள் என்று அருமையான போதகம் கொடுத்தார் மனிதன் சமாதானம் பெற்றுக் கொள்ளக்கூடிய வழி இதுவாக இருக்கிறது யாராவது ஒருவர் நமக்கு விரோதமாக கிரியல் நடப்பிக்கும் பொழுது நமக்கு தீமை செய்யும் பொழுது அந்த தீமையை எண்ணி எண்ணி எண்ணி குமரி கோ கோபமடைந்து வருத்தப்பட்டு பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது குடும்பத்திலும் ஆகட்டும் ஊழியர்களுக்காக இடம் ஒரு ஊழியக்காரர் ஒருவருக்கொரு ஆகட்டும் சகோதரர்கள் ஒருவருக்காக இருக்கட்டும் அதாவது விசுவாசிகள் ஒருவர்களுக்காக இருக்கட்டும் ஒருவருக்காக ஒருவர் விரோதங்கள் பகமைகள் குழப்பங்கள் உண்டாக்கும் பொழுது ஜபம் பண்ண வேண்டும் இந்த வாக்கியத்தை கை அவசியம் கத்துரி பரசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக சகோதர சத்துக்களை சிநேகிங்கள் சகோதரர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது சத்துருக்களாக எழுந்து விட்டார்கள் இது சத்துருகளை அழித்து போடுங்கள் என்று சொல்லுவதா இல்லை அவர்களை சிணேக்க வேண்டும் அவர்கள் திருந்த வேண்டும் அவர்கள் குணப்பட வேண்டும் என்று நீங்கள் ஊக்கமாய் ஜபம் பண்ணி பாருங்கள் தேவாசிர்வாதம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் இது பெரியவராகிய தெய்வீக குணாதிசயம் கத்தோடு பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மேலும் பாருங்கள் கச்சமனை தோட்டத்தில் இயேசு கிருசுவை பிடிப்பதற்காக வந்து விட்டார்கள் அவரை பிடிக்க சிப்பாயில் வந்தார்கள் கூட இருந்ததான பேருக்கு ஆத்திரம் கொண்டு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை எடுத்து ஒரே வெட்டாக அவனுடைய காலை துண்டித்து விட்டான் ஏசோ சொன்னார் அப்போதும் இம்மட்டும் நிறுத்த என்று அவரை சொல்லி விட்டு உடனே போய் அவன் காதை சொசப்படுத்தி அவனை சரி பண்ணி விட்டு விட்டார் என்று எழுதியிருக்கிறது கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக சீசருக்கு எப்படி பிடிக்க வாய் வருகிறாய் என்று அவனை வெட்டி போட வேண்டும் என்று இந்த சீசருக்கு தோன்றுகிறது இயேசுக்கு அவனை குணப்படுத்த வேண்டும் என்று தோன்றுகிறது நமக்கும் அவருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று பாருங்கள் கத்தடு பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக அவர் நம்மை போல ஒரு மனிதன் அவர் தெய்வம் ஆனபடினால்தான் சீசனுக்கு வெட்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் வெட்டி விட்டார் அவர் குணப்படுத்தி விட்டார் தேவன் என்று காண்பித்தார் உயரிய குணங்களாக காணப்படுகிறது இன்னும் இயேசு கிறிஸ்தனுடைய தன்மைக்கும் மனிதனுடைய தன்மைக்கும் பாருங்கள் மார்க்கெழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வாக்கிரத்தில் வாசிக்கிறார் மார்க்கெழுத சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒண்ணிலருந்து சத்துழைப்பாள் போகிறார்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் கிடைக்கவில்லை ஆனபடினால் நாம வேற ஒரு இடத்திற்கு போவோம் என்று போனார்கள் ஏனனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராக இருந்தபடி நாள் ஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாது இருந்தது அப்படி படலேரி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார்கள் அவர்கள் புறப்பட்டு போவதை ஜனங்கள் கண்டார்கள் பரிசுத்த நாமத்துக்கு சொத்த தெய்வீக குணாதிசயம் தெய்வீக ஊழியம் அது இப்படித்தான் இருக்கிறது ஜனங்கள் போக்கும் வரும் அதிகமாக இருந்தபடினால் அவர்கள் ரெஸ்ட் எடுப்பதற்கோ சாப்பிடுவதற்கோ சமயம் இல்லாத இருந்தபடினால் நாம தனிய ஒரு இடத்துல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் வாருங்கள் என்று சீசர்களை கூட்டிக் கொண்டு அவர் படகில் ஏறி போனார் அவர் போகிறார் என்று தெரிஞ்ச உடனே அநேக மக்கள் கால்நடையாக ஒரே ஓட்டமாய் ஓடி அவருக்கு முன்பாக அங்கே உட்கார்ந்து இருந்தார்கள் உட்கார்ந்து தொலைகிறீங்களா என்று அவர்களை கடிந்து கொள்ளவில்லை நான் தூங்க ரெஸ்ட் எடுக்க என்றுபம் கொள்ளோ கரையிலே வந்து அவர்கள் வீட்டில் கொஞ்சம் நல்ல ராத்திரி முழுவதும் தூங்கிட்டு திடீர் மணிக்கு ஐயா என்ன என்ன செய்து விட்டுருவீங்க அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்களான்னு கேட்பாங்க அதாவது இவங்க புள்ளைப்பேருக்கு வராமல் ராத்திரிக்கெல்லாம் தூங்கிட்டு வந்த வந்து ரெஸ்ட் எடுக்க போகும்போது சொல் கூப்பிடுவாங்க அந்த சமயத்துல நாம நான் தூங்குற உனக்கு அறிவில்லையாப்போ என்று நான் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது சொல்லுவோமானால் நாம் மற்ற மனிதர்களை போல இருப்போம் ஆனால் இயேசு கருசு அவர்களுடைய மனதுரைகி அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று எழுதியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்டதான தெய்வீக குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுவது அவசியமான காரியம் கத்தனை பரிசு உலகத்தில் மனிதர்கள் பல இருப்பார்கள் பல விதத்திலும் வெறுப்பையும் கசப்பையும் காட்டுவார்கள் பொறுமையை வந்து ஆனால் நாமும் அப்படி இருக்கக்கூடாது எந்த சமயத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டுவது அவசியம் கத்தனை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் ஒப்புறியமாக இருக்கிறது அநேக ஆசிர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படியாக நம்மை அழிக்கும்படியாக நம்முடைய ஜீவனை போக்கும்படியாக இறைவன் நம்மை ஏற்படுத்தி இருப்பார்கள் நாம் அந்த தெய்வீக நிலையைத்தான் வாங்கிக்க வேண்டும் மற்ற மனிதர்களைப் போல நடலூட கூடாது கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இயேசுவானவர் பெரிய இருக்கிறார் சீசர்களுக்கு சிறு பிள்ளைகள் அவரிடத்தில் வந்தார்கள் சிறுபிள்ளைகள் என்னிடத்தில் போவதற்கு இடம் கொடுங்கள் அதாவது தோன்றுகிறது ஆனால் அவர்களை தன் பக்கமாய் வரவழைத்து அவர்களை ஆசிர்வதித்தார் அதே போலத்தான் உலகத்தில் மனிதர்களுக்கு நம்முடைய காரியங்கள் நம்முடைய பொறுமை நம்முடைய தாழ்மை நம்முடைய சாந்தம் நம்முடைய அன்பு நம்முடைய பாசம் இவைகளெல்லாம் வித்தியாசமன நிலைமையிலே காணப்படலாம் ஆனால் அது தெய்வத்தினுடைய குணாதிசயம் என்று நாம் அறிந்து கொண்டு இந்த தேவ குணலட்சணங்களை நாம் பெற்றுக் கொள்ள தீவிரப்பட வேண்டிய ஒரு அவசியம் இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல தெய்வம் அவர் அந்த நிலையிலேயே அவர் இருந்தார் நாமோ அந்த நிலையை அடையும்படியாக முயற்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் தெய்வத்தினுடைய வல்லமையினால் ஒத்தாசையினால் அடைந்துதான் தேவசாயம் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் அவர் தேவ சாயலாக இருந்தார் அந்த சாயலை அடையும்படியாக நாம் முயற்சி செய்கிறோம் நமக்கு பலவிதமான எதிர்ப்புகள் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான பின்னடைவுகள் பலவிதமான சோர்வுகள் பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் இவைகளையும் மேற்கொண்டு அந்த நிலையை அடைய தேவனுடைய பிள்ளைகள் தங்களை பக்குவப்படுத்திக் வேண்டும் என்பதை கத்துரை சன்னிதானத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கத்துரை பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நம்முடைய கத்தராக பெரியவராக இருக்கிறார் ஆனபடினால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அந்த உன்னத நிலையை அடைந்து வேண்டும் என்கிற மனப்பான்மையை இந்த வேளையை நம்மிடத்தில் உருவாக்கி கொள்ள தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக நாமோ வேறு பிரிக்கப்பட்டவர்கள் உலகத்தில் உரியவர்கள் அல்ல இனஜன பெந்துக்களுக்கு உரியவர்கள் அல்ல தெய்வத்திற்கு உரியவர்கள் மனப்பான்மையோடு நம்முடைய உள்ளமானது முற்றிலும் உலகத்தை விட்டு உலக மனிதர்களை விட்டு பிரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் மாம்சிக ரீதியிலே நமக்கு உறவினர்கள் இவர்கள் நிறைய பேர் உண்டு அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை கட்டாயம் செய்ய வேண்டுவது அவசியமாக இருக்கிறது ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் இப்படி உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று வித்தியாசம் பாராட்டுவது தெய்வத்தினுடைய குணாதிசயம் அல்ல நம்முடைய உள்ளமானது எல்லாவற்றையும் அங்கீகரிக்கும்படியாக இருக்கவே வேண்டுவது அவசியம் கத்துரி பரிசுத்த ராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக விரும்பவில்லை எதிரியாக நம்சட்டை பணினவர்களாக இருந்தாலும் அவர்கள் பிழைக்க வைக்க வேண்டும் என்றுதான் கத்தர் விரும்புகிறார் நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றுதான் இறைவன் போதனை கொடுக்கிறார் கத்துரை பரிசுத்திர நாமத்துக்கு உண்டாவதாக இந்த தெய்வ லட்சணங்களை பெற்று தெய்வாசிர்வாதமாய் நாம் நிலைநிற்க தேவ நம் எல்லாருக்கும் அனுக்கரகம் செய்வாராக கத்தரி நாமத்துக்கு சோத்திரம் இந்த வார்த்தைகளை கத்தர்